மட்டும் சொல்லும் இப்பா தூலம் தான அடைவனின் போகமும் உண்டாக காக்குமா வீசன் பஞ்சி கரணங்கள் செய்தான் இது என்பதை பொருள் சூக்குமா சடம் இம்மட்டும் சொல்லினோம் சூட்சம சரீரம் கூறினோம் இப்பால் இனிக்கும் தானும் தூள தேக முதலிய பிரபஞ்சத்தை திருட்டிக்கும் அத்தியாரோபத்தையும் அடைவின் மொழிய கேளாய் கிரவமாக சொல்லுதல் சொல்லுதும் கேட்பாய் தாக்கும் இவ்வுயிருக்கு லிங்க தேகங்களில் சம்பந்தித்துள்ள இவ்வுயிர்க்கு கருமத்திற்கு தக்கனவாக தூல தேகங்களும் அவ்வத் தேகங்களுக்கு உசிதமான உழவாதற் பொருட்டு யாவரையும் காவல் செய்யும் அவசரன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தன்மாத்திரைகள் ஐந்தனையும் செய்தனன் என்றவாறு பாட்டுல அந்த இனிமே வரக்கூடிய தோழ பஞ்சா உற்பத்திக்கு காரணம் சொன்னார் ஜீவர்கள் இப்போ ஒருத்தருக்கும் போதனாத்தியம் அணுகிற தோழச போகாலயம் அதுக்கு தோல் பூதங்கள் வேணும் தோளபூதம் தோளபூத உற்பத்தி சொல்லணும் இப்படி ஈஸ்வரனுக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் முப்பத்தி பன்னான்னு கட்டளை பாடம் வரும் சோழசைகள் அப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலை செய்கிறதுக்கு ஒரு தோளை சேதம் உண்டாகும் இப்படி ஈஸ்வரனுக்கு பூகம் உண்டாகிறதுக்காக சூழ்நிலை உண்டாக்குவார் இவ்வளவு வேலை அவர் பண்றாரு பாருங்கள் எப்படி பெரியவர்கள் புத்தியர்களுக்கு எதிர்காலத்துக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி போல ஈஸ்வரன் செய்கிறார் அதில் எப்படி பெரியவர்கள் செஞ்சாலும் அந்த சிறியவர்களுக்கு திருப்தி இருக்கிறதில்லையோ அது போட அஞ்சான கால ஜீவர்களுக்கு திருப்தி இருக்கிறது இல்லை பத்தலை போதில் இவ்வளோதான் ஆண்டம் கொடுத்தாரு என்ன ஆண்டம் கொடுத்தாரு அவனு பகத்துக்கு ஆண்டா இருக்கேன் அண்ணாண்டையே இப்படி ஒரு சகளை அறியாமையால் எப்படி அந்த மக்கள் குறப்படுறாங்கன்னா அப்படி போல குறப்பட்டு கிடக்குறாங்க ஏன் மத்தவர்கள் குறைவில எழுச்சாகிறார்கள் இதுதான் அவர்களுக்கு இவ்வளோ வித்தியாசம் ஒருவர் தான் இந்த உலகத்தை தம்மார்க்கு தேவமான படித்திருக்கார ஒரு கருவிகள் அவர்கள் ஒரு விளையாட்டு பொருள்கள் ஈஸ்வரன் விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டுப் பொருள்கள் அதனாலே இந்த எதிர்பார்க்கறதுக்கு அது துக்கத்துக்கு ஏதோ ஒழிய வேறு கிடையாது ஏதோ சாரம் கிடைக்கும் திருப்தி திருத்தடியக்கூடிய ஒரு மனபரிவாகத்தை உண்டாக்கிட்டோம்னா துக்கத்துக்கு நிவர்த்தி என்ன துக்க நிதி வரவே வராது மற்ற சாஸ்திரங்கள்ல மற்ற மதங்கள்ல அ செஞ்சு செஞ்சா அப்படி வர அப்படி வரும் சொல்லுவாங்கள வழிய அதெல்லாம் வர்றதே கிடையாது கர்மம் கிடையாது கிடைக்கும் ஆசீர்வாதத்தை காட்டுறத தவிர வேறு கிடையாது ஆகவே இந்த இனிமே சூழமுத உறுப்பை சொல்ல போற அடுத்த பாட்டு ஐந்து பூதமும் பத்தாக்கி அவை பாதி நான்காக்கி நந்தூதம் பாதி வீட்டு நான்கொடு நான்கும் கூட்ட வந்தன தோல போதம் மகாபூதமற்றி நின்றும் சந்தன நான்காம் தூல தனு கொண்ட புவன போதம் அபுத்ரா பாட்ல ஏன் பத ஐந்து பூதமும் பத்து ஐந்து பூதங்களுள் ஒவ்வொன்றையும் சமமாக இரண்டு பாகம் பண்ணி அவை பாதி நன்னான்கு அவைகளின் ஒவ்வொரு பாதியை வைத்து மற்ற ஒவ்வொரு பாதியை நான்கு நான்கு பாகங்களாக பண்ணி நந்தம் பாதி விட்டு பெரிய அரை பாகங்களில் தத்தம் பாகத்தை விட்டு நான்கு நான்கும் கூட்டம் மற்ற நான்கு பூதங்களின் அரை பாகங்களோடு நான்கு பாகங்களையும் சேர்க்கவே மகாபோதம் இவற்றின் என்றும் இவைகள் என்றும் அண்டம் புவனம் போகம் தூல தனு தந்தன இந்திரியங்களின் விடயமான தூல பிரமாண்டமும் பிரம்மாண்டத்தினுள்ள பூலோகம் புகர்லோகம் சுகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்னும் மேலோனங்களும் அதலம் விதலம் தராதலம் ரசாதளம் மகாதளம் பாதாளம் என்னும் கீழேறு பவனங்களும் ஆகிய தத்துர்த்த பௌனங்களும் ஜீவர்களின் போக்கியத்திற்கு யோக்கியமான அன்னாதிகளும் போகத்திற்கு ஸ்தானமான சராஜம் மண்டஜம் சுவேதஜம் உத்ஜம் என்ன பிறப்பாகிய தேவர் மனுடர் பசுவாதிய துளசைகளும் ஈஸ்வரனால் சித்திக்கப்பட்டன என்ன பிரச்சனம் அஞ்சலி பெருன சொல்வார் இரையும் அழு கடலும் நின்ற வேள் புயும் எழுமலையும் உலகு பதினாளும் தனுவூடு வரையும் இது சுடரடையவோ அண்டமாக வடவிதையின் அளவு மிளதால் என வரும் பாட்டு பிரம்மாண்டம் சொல்லுவார் இறையும் எழுதடலும் சப்திக்கின்ற அதாவது அலைகளாலே சப்தம் போகிற சத்தி வந்துட்டே இருக்கும் எழுதடலும் ஏழு சமுத்திரங்களும் ஏழு பூமியும் அதனால் வளைக்கப்பட்டிருக்கின்ற ஏழு நிலங்களும் எழும் அலையும் அதில் உண்டாகக்கூடிய மலையும் ஏழு மலையும் என்ன ஏழு மலைகளும் உலக பதினாலும் சொல்லப்பட்ட பதினாலு உலகங்களும் தனுவோடு தனூடு அதாவது பதினாலு தனுவடு அதோடு வரையும் அந்த ஊடு உருவம் ஊடுருவ வரையா அஞ்சு ராணி போல மேர்மலை இருக்குமா அதாவது இன்னைக்கு திருகு ஏன் படி உள்ள ஒரு மாடி போறது வச்சிருப்பாங்க சில இடங்கள்ல உள்ளிருப்பாங்க சுத்தி சுத்தி ஏறுவாங்க மேல படி இருக்கும் இதே மெட்டா லைட் ஹவுஸ் சில இடங்கள்ல அப்படியாச்சு அப்படி இங்கே இருக்குல்ல அப்படி போல அஞ்சு அணி போய் அதாவது மைய அணி படிகள் சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி அந்த ஊடுருவ மலைதான் மேர்மலைன்னு பெயரும் மேர்மலை தான் உலகங்கள் கோக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லப்படும் அதனால அந்த உலக பதினாலும் தன்னோடு ஊரு தன் ஊடுருவரையும் ஊடுருக்க வரையா மலை மேர்மலை அதோட இரு சுடர் சூரியசந்திர சொல்லக்கூடிய சுடர்கள் பிரகாசம் புலிகள் அடைய முழுமையாக ஒவ்வொரு அண்டமாகும் இதுதான் ஒரு அண்டத்துக்கு அந்தங்கள் இவ்வளவு சேர்ந்த ஒரு அண்டமா இப்படி எத்தனையோ அண்டங்கள் இருக்க ஆனாலும் இது இப்படி சொல்லப்பட்ட மேலே சொல்லப்பட்ட இந்த அண்டமானது வடவிதையின் அளவும் இழதால் எண்கள் ஓதுவது வடவிதை என்ன அரசரம் அரசமரத்து எதிரானது சின்னதா இருக்குமா அந்த அளவு அந்த அளவுன்னு சொல்ல என்ன பண்ண உலகத்தை சொல்றேன் ஏன்னா ஆச்சரியமா இவ்வளவு உலகங்களை சொல்லிவிட்டு கலிங் கடுகு கூட இல்லைன்னா என்ன அர்த்தம் ஒத்துக்கலாமா எப்படி சொந்தான் தெரிய போனம் தான் வேற என்ன இருக்கு சொப்பனத்துல எத்தனை வருது எல்லாம் வரலாம் அப்புறம் இடிஞ்சு வந்த என்ன இருக்கு ஜாக ஒரு அனுபவம் அறிஞர் கொண்டு வர முடியுமா அப்ப இருக்கு எப்படி சொல்றது நீ சொல்லுங்க அந்த அரச மரத்துடைய சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்ன சொல்லலாம் ஒரு தோற்றம் அவ்வளவுதான் தோற்றம் இருப்பில்லை அதான் அணிவச்சனியம் அணிவச்சன சசத்து லட்சணத்துக்கு அதுதான் லட்சணம் தோற்றம் உண்டு இருப்பேன் நித்தியாவஸ்து இவ்வளவு உலகங்கள் சொல்லி போட்டு கடைசியில் நையா அர்த்தம் அப்படின்னாக்க அதே அவந்தம் சொல்றது அப்படி இது ஒரு நமக்கு சொப்பன திருஷ்டம் இருக்கு அது எல்லாருக்கும் அனுபவம் தான் ஆனாலும் கூட சரிப்பா அனுபவம் இல்லைங்கிறாங்க ஆனால் சினிமா தேடி எல்லாம் பார்க்குறாங்கல்ல அதில் கஷ்டம் பார்க்கணும் அது எல்லாரும் பொதுவாக பார்த்துக்கணும் கொஞ்சம் கூட அது சம்மந்தம் இல்லை அதே போல பார்க்கறவங்க சம்மந்தம் இல்லை மாதிரி ஈவன் மாதிரி பார்க்கறேன் ஈவன் சம்மந்தம் இருக்கா இது ஒரு சம்மந்தம் கிடையாது பார்க்குற சம்மந்தம் ஒன்று இருக்கு அதோடு சரி அதோட ஈஷ்ட்டத்துக்கு பார்க்க முடியாது அது ஊருகிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி பார்க்கணும்னா அது நிற்க அது ஒரு போயிடும் அது போக லாவ ஒரு போக பாக்க அனுமதிக்க அனுப்பிடாது அது போயிடும் ஆகவே இதெல்லாம் ஒரு மயக்கம் தவிர வேறு கிடையாது சாஸ்திரம் ஒரு மயக்கம் தான் வெறும் மயக்கம் சொப்பனத்தில் வர்றதெல்லாம் மயக்கம் தானே அதே போல ஜாகர பதார்த்து மயங்கரம் பொருள்கள்ல எந்த பொருள்கள் மடை மக்கள் என்ன உலகத்தில் உள்ள உன்னதமான பொருள்கள் வீடு வாசல்கள் ராகதேசம் அடைகிறோம் ராகதேசன் காரணமாக சூழ்பொக்கங்கள் பெறுகிறோம் இதுதான் வாழ்க்கை இதை விசாரித்தால மாத்தி அமைக்கணும் விசாரித்தான் இப்ப கூட விசாரணை மாறாமையாருக்கு மாறியது அது சொன்னா நீண்ட காலம் அபியாசம் பண்ணணும் அந்த அபியாசம் வராது பாட்டு சொல்றோம் பாட்டு பொருள் தெரியுது பாட்டு ஏன் வராது மரணம் இல்லை திடமான வர்றதுக்கு கொஞ்சம் மரணம் இருந்தா வராது மரத்து முடியும் திடமான மரணம் இருந்தா உடனே வரும் அடுப்படமான பரோட்சம் தெரிஞ்ச பிறகு ஜடமாக அபியாசம் தோற்றம் திஷ்டாந்தம் விளம்பு ராசாத கஷ்டம்தான் காண ஜனம் அது காணதுதான் ஜலம் இல்லைன்னு நிச்சயம் பண்ணலாம் அதே மாதிரி பிரபஞ்சம் நிச்சயத்தான் நிச்சயம் முடியுதா இல்லை அபியாசம் பண்ண அபியாசம் பலத்தினாலதான் நிச்சயம் வேறுபாச்சும் பண்ண முடியாது அதனாலதான் தருமான செய்ய அபியாசம் எங்கேயும் செய்யலாம் வீட்டில இருந்து செய்யலாம் காட்டுல போய் செய்யலாம் சரி தர்மத்தை அனுசரிச்சு இடமும் மாத்திக்கலாம் என்ன வீட்டிலயும் செய்யலாம் திரும்ப திரும்ப நினைக்கிறது திரும்ப திரும்ப சிந்திக்கிறது தான் அபியாசம் வாசனைகளை போக்கணும் ஏடையில வளர்த்தனும் ஏ தூர் செய்யணும் ஒரு நாள் என்னால செஞ்சால் வரது இல்லை விஷயங்கள் புரிஞ்சுக்கிறது பரவச்சம் அது சாஸ்திரத்தினால புரிஞ்சிக்கணும் சாஸ்திர விசாரம் அது அப்புறம் அனுபவத்து வந்ததுன்னா மிக முயற்சி பண்ணாதான் முடியும் ஆனால் ஜென்ம ஜென்மங்கள்ல பந்தத்துக்கு முயற்சி பண்ணி பந்தம் சாப்பாதிச்சுக்கிட்டோம் இப்போ இனிமேல் அது உறுதலைக்கே முயற்சி பண்ணணும் அது முயற்சி தான் பந்த நிவர்த்திக்கு முயற்சி பண்ணால் முடியும் அப்படி இருக்கிறதுனால வெறும் தோற்றம் என்ற ஒரு நிச்சயம் எல்லா காலங்களிலும் இருக்கணும் கருத்து ஒவ்வொரு பூதங்களில் ஐவைந்து பூதங்களை சேர்த்து பண்ணுகிறதற்கு பஞ்சீகரணம் என்று பெயர் பஞ்சீகரணம்னா ஐந்து செயல்பாடுகள் ஐந்தும் மாத்தி மாத்தி வரது அதாவது ரெண்டு ரெண்டாக பிரித்தி ஒரு பாதை அப்படியே இருக்க மக்கள் ஒரு பாதை நாவால வெளுத்தி இது அப்படி இருக்க மற்ற நாடு கொடுத்துறது அதே மாதிரி அதிலிருந்து நாவாலும் ஒன்று எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டாக்கா அந்த பருத்தென்மம் உண்டாகுது உண்டாகும் போது பஞ்சீகரணம் பெறது இது சில உபரிசத்துக்களை திருவித்கரணமும் சொல்லுவார்கள் ஆகாசத்தையும் வாயு சேர்க்காம அக்னி அப்பூ பிரித்து மூணுலேயே பண்ணாமல் சொல்லுவார்கள் அவர் அப்படின்னு சொல்றது உண்டு இப்படிதான் சாஸ்திரங்கள் இருக்கலாமான்னு சொன்னம் சிரிப்பி கிரமமா இல்லாத காரணத்தினால அதே விஷயம் சொல்றாங்க ஆத்மா உங்களுக்கு சத்தியாவசிய நித்தியாவசி நித்தியாவசி எப்படின்னு சொல்லலாம் வானவரிக்கு செய்யறோம் யானை செய்யறான் அதுல வானம் காலம் கோணம் இருந்தாலும் நெருப்பி கொடுக்க போடுற அப்படின்னு அது முக்கியத்துவம் இல்லை பிரபஞ்சி ஒவ்வொரு சாஸ்திரம் சொல்லுவார்கள் அப்படி சில சில மாறுதல் அங்கீகாரம் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆகவே இப்படி செய்யறதுனால சூசன் தோளத்தன் அடைக்குது அர்த்தம் அப்படி அடுத்தது பஞ்சீகரணத்திற்கு உதாரணம் பிரம்மசேதையில ஒரு பாட்டு தன் மாத்திரைகள் பகுத்தொன்றை நன்னாலாக்கித் தன் பாதி ஒழிந்த நாளினுடம் கூட்டி இன்னே அல்லாதவை நான் இந்தியல் விற்கூட்டவானாவி பின்னே தூளபூதமென பிறக்கும் எனவே பெயர் தொலைத்தான் தன்மாத்திரைகள் ஐந்தினையும் பகுத்து ஒன்றை நல்ல தன் பாதி ஒழுந்த பகுதியை நிறுத்தி மற்ற நலவுடன் கூட்டி இன்னமே அல்லாத அதாவது தன்பாதி அல்லாத நான்கின் இயல்பில் கூட்ட கூட்டும் போது வானாதி ஆகாச முதலான பூதங்கள் பின்னே தூளபோதம் என பிறக்கும் உண்டாகும் எனவே பெயர் துறைத்தான் என்று பிரம்ம தேவன் சொன்னான் என்று சொன்ன தூளபோத உற்பத்தி கிரமத்தை இந்த அவர்கள் சென்று விடுகிறார் தோளமே மருவம் சிவன் சொல்லியா விசுவனாகும் தூளமே மருவமே சொல்லும் பொருடனாகும் தூளமே அன்னகோஷம் தின்னும் ஜாக்கிரத்தை தூள கற்பனை தொகுத்தது மனத்திற்கொள்வாயின் இது அது என்பத பொருள் சொல்லிய தூளமே மறுவம் ஜீவன் பஞ்சீகிருத்த பூத காரியமாக சொல்லிய தூள தேகத்தில் பொருந்து ஜீவனானவன் விஸ்வனாகும் விஸ்வன் என்னும் நாமுடையவனாம் தூளசேரக்கு ஈஸ்வரன் என்று பெயர் தூளமே மருவும் ஈசன் அத்தூள தேகம் சமஷ்டியில் பொருந்தும் ஈஸ்வரன் சொல்லும் விராட்புடன் ஆகும் என்று சொல்லி பெயர் தோழசிமா சொன்ன சொல்லார் என்ற விராட்புடன் என்னும் நாம நாம் தூளமே அன்னகோசம் இத்தூள தேகமே அன்ன வீரியத்தினால் உண்டாய் அன்னத்தினால் விருதி ஆதலால் அன்னமய கோஷமாம் அன்னத்தினால் உண்டாகி அன்னத்தினால் விருதி அடைந்துனாலே அன்னமய கோஷம் பெயர் துண்ணும் ஜாக்கிரத்தை அத்தூள தேகமே சர்வேந்திரியங்களும் சம்பூர்ணமாக விவரிக்கும் இடம் என்று சொல்லப்படும் ஜாக்கிராவத்தை தூளத்தை நடக்கிறது தூள கற்பனை ஈது என்று சூல பிரபஞ்ச அத்தியாரோபம் இதுவாம் என்று தொகுத்ததையும் நாம் சஞ்சேபமாக சுருக்கமாக நடத்தின கூறியதை மனத்தின் கொள்வாய் உனது அந்த கண்ணத்தின் கண்ணே தானம் செய்து கொள்வாய் என்று விளக்கிற்கும் இடத்தை விளக்கென்றார் போல அவத்தே நிகழும் சரீரத்தை அவத்தே என்றார் மாயையிலும் அதன் காரியங்களிலும் மூன்று சரீரங்களும் பஞ்சகோஷங்களும் உள்ளன சுத்த சத்துவ குண சகித மாய ஈஸ்வரனுடைய காரணசீரம் அவருக்கு காரண செய்கிற சுத்த சத்துவ குண சகிதமாக இருக்கின்ற காரணசீரம் மரணசத்துவ குண சகித அவித்தை கூறுடைய அவித்தை கூறு ஜீவனுடைய காரணசீரம் மரணசத்துவம் அப்படின்னு சொன்னா ரஜோகுணம் சத்துவணம் கலந்தது இது மரண சத்து கலந்த நீர் அது தெளிவு நீர் மனம் புத்தி பிராண பஞ்சகம் கர்மேந்திரிய பஞ்சகம் ஞானேந்திரிய பஞ்சகம் என்னும் இப்பேழு தத்துவம் ஜீவனுடைய சூட்சேனம் சர்வ ஜீவர்களுடைய சூட்சம சைரன்களும் கூடிய சூட்சயரம் அதனால எல்லா சூச்சேரங்களும் அவருடைய சூசேரமாக கருதப்படும் சம்பூர்ண தோல பிரமாண்டம் ஈஸ்வனுடைய தோலசைரம் எல்லா தோளமாயிருக்கின்ற பிரமாண்டங்கள் பிரம்மதியோடு பிரம்மாண்ட பெயர் ஐஸ்வர் தோல் சீரமாகும் தோழ செயஷங்கள் உள்ள அன்பயம் சொல்ற காலசீரத்தை ஆனந்த மைய கோஷம் என்பவர் விஞ்ஞான மையம் மனோமயம் பிராணமயம் என்னும் மூன்று கோஷங்களும் சூட்சத்தில் அடக்கம் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் நிச்சய ரூப அந்த கருண விருத்தி ஆகிய புத்தியும் விஞ்ஞானமய கோஷம் எனப்படும் விஞ்ஞானமய கோஷத்துக்கு புத்தியின் கூடியதன் அர்த்தம் சங்கற்ப விங்கற்பந்தக்கர்ண விருத்தி ஆகிய மனமும் ஞானேந்திரியமும் மனோமய கோஷமாம் மனதும் ஞானேந்திரியங்களை சார்ந்த மனோமய கோஷம் பிராணாதி ஐந்தும் கர்மேந்திரியங்கள் ஐந்தும் பிராணமய கோஷமாம் வாய்களும்ாணி பாதம் பாயிரம் என்பது அத்திமச்சுன்னு சொல்லக்கூடிய ஆதித்து அன்னமய கோஷம் சுக்கரன் சேர்த்த எழுத்தும் சொல்லப்படும் இவ்வாறு மூன்று சரீரங்களிலே பஞ்சகோஷங்களும் உள்ள மூன்று பஞ்சகோஷங்கள் ஈஸ்வனுடைய சைலத்தில் ஈஸ்வனுடைய கோஷமும் ஜீவனுடைய சைரத்தில் ஜீவனுடைய கோஷமும் உள்ள உரைக்கு கோஷம் என்று நாமம் உரை ஒரு தலகாணி இருக்கு அது கத்தி என்ன கத்தி போடு வர போடுறோம் அத கோம் கோஷம்னா மறைப்புடன் போல பஞ்ச ஆன்மாவின் சொரூபத்தை ஆச்சாதனமான மறைத்தல் நிறுத்தம் மறைத்தல் செய்தலின் செய்கின்ற காரணத்தினால் அன்னமய முதலியவை கோஷம் என்று சொல்லப்பட்டன அன்னமய பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தம் சொல்லக்கூடியவன கோஷம் மறைப்பினர் அநேக மந்தமதியுடைய பஞ்சகோஷங்கள் ஆகிய அனான்ம பதார்த்தங்களில் யாதான ஒன்றை ஆன்மாவாக கொண்டு மந்தமதி அதாவது தத்துவம் இல்லாதவர்கள் மந்தமதி உடைய அர்த்தம் அவர் என்ன பண்றாங்க இந்த மறைப்பின் காரணமாக பஞ்சகோஷங்கள் ஏதாவது ஒரு கோஷத்தை ஆத்மா அதுதான் நான் என்று விவகாரம் பண்றாங்க அதை பற்றி விசாரணம் சொல்ல போராட்டினாலே உன்னுடைய சாட்சியாகிய ஆன்மஸ்வரூபத்தில் பராமகமாகவே இருக்கின்றனர் அவர்கள் அது ஒரு கண்டுபோகாமே இருக்காங்க அங்கே மறுத்தவருக்கு அவை ஆன்மாவை ஆச்சாதித்தலே காரணமாம் என்கிறான் மறைத்திருத்தலே காரணம் கோஷம் என்ன மறைப்பு மறைப்பு இருக்கு ஒரு ஜீவனுக்கு அது அஞ்சு உரம் இருக்கு ஒரு உரை ரெண்டு வர இல்லை ஒரு தலைவாணிக்கு அஞ்சு வர போட்டமுன்னா அப்புறம் ஒவ்வொரு வரையும் அடித்தா தான் தலைவாணி உள்ளே இருக்கும் அது போல ஜீவனுக்கு அஞ்சு மறைப்பு இருக்கு இந்த அஞ்சு மறைப்பை தாண்டி சாட்சியரூபமாகிய தன்னை உணர்வு தன்னா தீவிர விசாரம் பண்ணும் வேணுதான் சரியான வழிகாட்டுது மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் தோல் தோணுன்னு ஆத்மான்னு சொல்லுவாரும் உள்ள அது சொல்ல போனார் அதே மாதிரி சூஸ் செய்கிறது இந்திரியங்களும் இருக்காங்க ஆத்மான்னு சொல்லக்கூடிய மனோமைவாசம் ஆன்மீகம் ஆக இவைகளெல்லாம் மதியனம் விளக்கம் இல்லாத காரணத்தினால அப்படி விவகாரம் பண்றாங்க வேந்தத்தில் நன்றாக தெளிந்த விசாரம் பண்ணோம்னா மரிசான செய்தி சாட்சி அதுதான் கோடசன் அது கோடசனே பிரம்ம பிரம்மே கோடச்சன் நிச்சயம் உண்டாகும் அந்த நிச்சயம் உண்டாகிறதுக்கு புற மதங்களில் சொல்லப்பட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அது வரும் ஏன்னா இது புரியலன்னு சொன்னாக்க அது குழப்பம் ஏற்படும் என்பதற்காக பெயிசாமி ஒவ்வொன்றாக விளக்கம் கொடுத்து போகிறார் அது இது படிச்சுட்டு முதலாவது விரோசன மதானுசாரியரான பாமரர் எங்கெல்லாம் பாமரன் பேர் எப்போ தோலை சீர்த்து நானும் சொல்றாங்களோ அவர்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் அறிவில் அவங்க பழக்கலாம் பலகாரங்களாக இருக்காங்க பெரிய படிப்பெல்லாம் இருக்காங்கன்னா அது வந்து லௌகிக்க அறிவு ஞானா ஆத்மாக்கு யார் அறிவியில் அர்த்தம் தூளசரீரமான அன்னமய கோஷத்தையே ஆன்மா என்பர் அவர் சரித்து ஆத்மான்னு சொல்வார் எதனாலே யாதொரு இடத்து அகம்புத்தி உண்டாமோ அது ஆன்மாவான் நான் அகமன்னு இருக்கோ அது ஆத்மான் சொல்லப்படும் அகம் புத்தி தோழசிலேயே ஒன்றாயிருக்கின்றது பெரும்பான்மையாருக்கு தூயசரித்த நானுங்கிற பாவனை இருக்கு நான் மனுஷியன் நான் பிராமணன் என்னும் இடத்து யாவருக்கும் அவடத்தன்மை பிராமணத்தன்மை தோழசிலேயே காணப்படுகின்றது அவர்களின் தோழசேவே ஆன்மாவை என்பது சந்தேகம் இல்லை நான் கருப்பன் கட்டையன் அன்றையும் யாதொன்றில் பிரீதி எதுல இருக்கோ அது ஆன்மான் இப்போ உபகாரங்கள்ல சீ புத்திரர் தனம் பசு முதலீடு தோல் சேர்த்திற்கு உபகாரம் ஆமேல் அப்போது அவைகளை பிரீதி உண்டாகின்றன அது வெறுப்பு ஏற்பட்ட உபகாரம் இவ்வாறு தூளசேர்த்தானே முக்கியமான அதனை என்ன செய்வோம் வஸ்திர தூஷண அஞ்சன மஞ்சன நானாவித போஜனாதிகளால் இனிதொழ பேணுவது பரம புருஷார்த்தமாம் எனவும் கூறுவார் இது அசுர சுவாமியான விரோசனுடைய சித்தாந்தம் விலோசன் பிரகலாதனுடைய தந்தை பேர் விரோசன் பேர் அவருடைய சித்தாந்தம் இதுதான் தாத்தா பேர் பிரகலாதனுடைய அப்பா இரணியன் இரணுடைய விரோசன் பேர் அதுவே இந்த விலோசன சித்தாந்தம் தான் இப்போ நாசிக மதம் பேர் நாசிகரம்னா அந்த கட்சிகளும் சேர்ந்தவங்க இப்போ அவங்க ஒரு சரிமையே ஆத்மான்னு சொல்லுறதாங்க அதற்கு அனுகூலம் இருந்தாக மற்ற பல புரிந்து வைப்பாங்க பிரிவு வைக்க மாட்டான் புள்ளியும் அனுகூலம் இட்டமாம் பகை செய்ய புதலையும் வெறுப்பாம் எதையும் அல்லாத புல்லாத உதாசீனமாம் அதெல்லாம் மனிதனுடைய சிம்மை எனும் இப்படி மகிழ்ச்சி வெறுப்பமைகளான் அழகிலானோ வடிவாகும் சொரூபத்தை ஆராய்ந்து பாருவாங்க அப்படின்னு சொன்னா புள்ளி எல்லாரும் இருக்கத்தக்கதுதான் காட்டு மிருகம் மூன்று மிருகம் அதனாலேயே வெறுக்கத்தக்க அது கூட அனுகூலமாக சர்க்கீஸ்காரங்களோட அனுகூலமாக இருக்கு அதை பழக்கி பணம் சம்பாதிக்கிறேன் அப்போ அனுகூலமாக இருக்கு அதை பாதுகாப்பு செய்யறாங்க அதுக்கு ஆதாரம்லாம் கொடுக்குறாங்க ஆனால் வெறுப்பானா தனக்கு விரோதமாக போயிட்டான்னா மகன் தன்னுடைய சொத்துக்கு வாரிசாக இருந்தாலும் கூட வெறுத்துடுறாங்க நீ உன் மகன் மல்ல நான் அப்புறமில்லை போடவில்லையாங்கிறான் காரணம் என்ன அனுபவ பிரதிக் காரணம் அப்போ சரீரத்துக்காக அனுகூலம் இருந்தால் ஒத்துக்கலாம் வந்தால் ஒத்துக்கிறதில்லை என்று வெளிப்படியாக இந்த விசாரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் சரீரத்துக்கு தான் எல்லா சவுதையும் செய்யணும் ஆகாரங்கள் ஆடைகள் இருக்கிற இடங்கள் இதெல்லாம் தேர்வு செய்யணும் தேகமே ஆத்மா போகமே மச்சம் என்று கொள்கை இது பாம்பு மக்கள் சொல்லக்கூடிய குருவசனுடைய மதம் தான் ஆகவே இங்கிருந்து சார்க்க உள்ளே போய் மஞ்சகோஷம் உங்களுடைய மறுப்பினை போக்கி ஆத்மா இருக்கிறது கண்டுபிடிக்கலாம் என்பது கருத்து சொல்லிய விசுவனாகும் தூளமே மருவமேசன் சொல்லும் விராட் பொருடனாகும் தூளமே அன்னகோசம் துல்லும் ஜாக்கிராத்தை சூழ கற்பனை இதன்று தொகுத்து அது மனத்தை கொள்வாய் நாப்பத்தி பாட்டு இதில் ஜீவன் விஸ்வன் தைஜன் பிராக்யன் சொல்வதில் தோளசிரியர் அபிமானி ஜாக்ராவஸையில் விஷனாகும் அதேபோல ஈஸ்வரன் விராட் ஆக இருக்கிறார் தோளசிரியர் அபிமானியாக ஜாக்கரா அவஸ்தை என்று இது தூள கற்பனை இது என்று தொகுத்து மனத்தில் கொள்வாயினார் அதை பற்றி மதவாதிகளோடைய அபிப்பிராயங்கள் பல அத போட்டிருக்கார் அதாவது அநேக மந்த பூடர்கள் பஞ்சகோஷங்களாகிய அனாம பதார்த்தங்களில் ஒன்றை ஆன்மாவாக கொண்டு முக்கிய சாட்சியாகிய ஆன்மஸ்வரூபத்தில் பராமகமாகவே இருக்கின்றனர் அங்கனை ஒருத்தருக்கு அவை ஆன்மாவை ஆச்சாதி திருத்தலேயே காரணமாகும் என்கிறேன் ஆச்சாரினா மறைத்திருத்தலே அர்த்தம் அதான் கோசவங்கள் கோஷவம்னா மறைப்பு தான் ஐந்து மறைப்பு நம்ம கிட்ட இருக்கு இப்போ ஐந்து மறைப்பு இருக்கிறதுனால இதை பண்டிதர்களாக இருந்து விசாரம் பண்ண கூட பிடிபடாதில்லை பிடிபடாதனால ஒருத்தர் ஒவ்வொரு ஐபியை வைத்து இதுதான் ஆத்மா இதுதான் பண்றாங்க கடைசியில் அத்வைத சித்தாந்தத்தில் அவர் முடிவு வர்றாங்க அவர்கள் எல்லா தள்ளிவிட்டு கடைசியில் அதிர்ஷ்டான சேதம் ஆகிய சாட்சி தான் ஆத்மா அதுதான் பிரம்மசெல்வம் என்று முடிவு வர்றாங்க அதை பற்றி தான் இந்த பிரசங்களை விளக்குறார் நேர்த்தி விரோசனமாக சூழசேரனே ஆத்மா என்றும் அந்த சூழசேரன் எல்லாரும் ஒழுங்குபடுவதனாலேயும் மற்ற மனை மக்கள் தொலைக்காகத்தான் அதை தான் பிரதான மன்றம் இதுக்கு ஆதார வசதிகள் ஆத்மா என்று விமோசன மதம் அதாவது பளிச்சக்கர தந்தை பெயரு அந்த பலிச்சக்கர தந்தைக்கு விமோசனன் அவருடைய மதம் பலிச்சக்கரவர்த்தி பல சக்கரவர்த்தியின் மகன் தான் கற்பன் கசிப்பு பிரகலாதன் அப்படி அவன் ஆத்மா என்று சில பேர் இருக்காங்க அதை பத்தி வளர்க்கிறார் இரண்டாவது வேற சிலர் தோழ சரீரமே ஆத்மா என்று சரீரத்தில் யாதொன்று இருப்பதால் ஜீவன விவகாரமும் யாருமே இல்லாமற் மரண விவகாரமும் உண்டாமோ அது சூழசீரத்தில் ஆத்மா மரணம் அடைஞ்சிருது அது உள்ளது இயக்குது அதுதான் ஆத்மா என்று சொல்லி அவன் ஆன்மா சூழசீரத்தை பார்க்கல வேறாம் அனிமா இருக்கு ஜீவன மரணங்கள் இந்திரியங்களின் அதிகனம் இந்திரியங்கள்னா ஞானேந்திரியங்கள் உள்ளட கர்ம வச்சுக்கலாம் எவ்வளவு காலம் காலம் ஜீவனம் உண்டுமோ அப்போது என்று சொல்லப்படுகின்றது சொல்லுகிறேன் என்று அகம்புத்தியும் இந்திரியங்களுடைய உண்டாகின்றது அதனால் இந்திரியங்களே ஆத்மா என்பார் பார்க்கிறேன் சொல்கிறேன் இந்திரியவாரம் தான் ஆத்மா இந்திரியங்கள் தான் என்பது அவருடைய கருத்து அதன் பிறகு மற்ற ஏற்பாடுகிறது இப்போது பிராணாத்மவாதிகள் பிராணம் தான் ஆத்மா என்பது இது உலகத்தில் பெருமாள் இருந்தால் செத்து மாதிரி இருந்தாக்கா மூக்கிட்ட கை வச்சு பார்ப்பாங்க வேற வச்சு இன்னும் நீங்க இருக்கப்பா உயிர் அந்த காத்து இருக்கணும் அப்படின்பாங்க அது ஒன்றும் இல்லைன்னா தேர் போச்சு அப்படிம்பாங்க அதனால பிராணம்தான் முக்கியம் என்பது உலகத்திலே பெரும்பாலும் இந்திரியங்கள் பத்தி கூட அவ்வளவா பிரச்சனை இல்லை பாவ மக்கள் எல்லாம் சொல்றது காத்து உள்ளவர்களை காத்து பொடிச்சதுதான் இல்லையா இருக்கு அப்படி காற்று வேலைதான் எவ்வளவு என்று பிராண பத்திய விவகாரங்கள் பெரும்பாலும் பாக்குறோம் அதே பண்றாரு சங்கம் மூன்றாவது இரண்டிய கருப்பு உபாசிகள் பிராணனை ஆன்மா என்பர் மரண சமமான மூழ்ச்சை எப்போது உண்டாகின்றதோ மூர்ச்சை வச்சு பார்ப்பாங்க அப்போது அவனுடைய சம்பந்திகளான புத்திராதிகள் பிராண சேடம் இருந்தால் ஜீவித்து இருக்கிறதாகவும் அது இல்லையாயின் மரணமாயினன் என்றும் அறிகின்றனர் அன்றியும் சரீரத்தில் நேத்திரேந்திரியம் இல்லாமல் அந்தன சரீரமும் அந்தன கூட கண்ணு இல்லைன்னாலும் கூடம் படைக்கலாம் ஸ்ரோத்ரேந்திரியம் இல்லாமல் சிவடன் சரீரமும் அவங்க இருக்கலாம் வாக்கின்ற மூகன் ஊமை அவன் சரீரமும் இருக்கதான் செய்யுது அதனால இந்திரியங்களும் அவற்றின் வியாபாரங்களும் இன்றியும் சரீரம் இழைத்திருக்கிறது அதான் இவங்க பட்சம் அது மறுக்கிறது தோழ சீரத்தையும் இந்திரியங்களையும் மறுக்கிறாங்க பிராணனின்றி அந்த கணவே மயான சமானமாக அமங்கலமாகவும் பிறருக்கு பயங்கரமாகவும் விடுகிறது நான் பார்க்கிறேன் கேட்கிறேன் என்னும் ஞானத்தினாலும் இந்திரியத்தினம் ஆன்மா சித்திக்கிறார் நான் அல்லது என்னுடைய பார்வை கட்டுப்போய்விட்டது என்று உடமை பொருளாக இருக்கிறது எப்படியான நேத்திர சொலபனான நான் பார்க்கிறேன் திருமணம் சொரூபனான நான் கேட்கிறேன் என்று அறிவுண்டாவதால் இந்திரியத்தினும் ஆன்மா வேறு தான் அதனால ஆத்மாவிட ஆத்மாவில் இந்திரா இருக்கிறது உங்க பட்சம் அன்றையும் சுளுத்தியில் சர்வ இந்திரியங்களும் அபாவமாக பிராணுடைய இருப்பினால் ஜீவன விவகாரம் உண்டாகின்றது ஆகலில் நல்ல ஆழ்ந்த நிதிரை அதை சுலித்தப்போது பிராண விவகாரங்களுக்கு தான் செய்து அதை சேர்த்து போனாக பிராணம் இருக்காது அதனாலேயும் ஜீவனமும் மரணமும் இந்திரியங்களுடைய அதீனம் அல்ல சோழ செயல் என்றும் பிராண வியோகத்தையே மரணம் என்பவர் ஆதலாலும் ஜீவன மரணங்கள் பிராணுடைய அதீனமே ஆகலாம் அதுவே ஆன்மாவாம் என்பர் ஆகவே இந்த பிராணாத்மாவிகள் மூச்சு காட்சி அந்த காத்துத்தன் ஆத்மா என்றும் இந்திரியா ஆத்மா இல்லை தொழிற்சி மாத்மா இல்லை என்றும் இது இதுக்கு இது யுவதியும் அறுக்கிறாங்க மனமக சரியான விளக்கம் கிடைக்கிறதுனா அவ்வளோ தூரம் அந்த கலந்து சுத்தம் இருக்கிறது இல்லை அதனால ஓரளவுக்கு பார்க்குறாங்கன்னு அர்த்தம் எழுபத்தாள பிரகம் நாலாவது வேறொரு சிலர் பிராணன் ஜடமாகறேன் கடம் போல அனான்மாவாம் பிராணன் ஜடம்ங்கிறது ஒரு தாரணம் சொல்லுவாங்க தூங்கும் போது மூக்குத்திய வளர்த்து தான் திருடன் அப்போது அந்த காத்து வளல்ல பட்டு தானே போகுது அப்போ எந்திரிச்சிக்கமல்ல ஏ திருடாது என் சொல்லணுமா இல்லது சொல்ல மாட்டேங்குது சரி போனா போட்டேன் அப்போ இந்திரியங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லலாம் இழந்த பிறகு இந்திரியங்கள் இருக்கும்போது ராத்திரி மூக்கத்தி கண்டிட்டு போனாங்க தூக்கிட்டு இருந்தேன் என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் இல்லை அது தெரியுத அப்புறம் யாராவது எங்கே மூக்கத்தி காணும்னு சொல்லுன்னா அப்படியா அப்படின்னு அப்புறம் தான் தெரியுதா ஒழியா தெரியுத அப்போ கழட்டும் போது அது கையில் அது வள பட்டு பட்டு தானே போகுது அப்புறம் அது அணிவு மாதா ஓருமா இல்லையா சொல்லுமா இல்லையான்னு ஒரு கேள்விக்கு அவர்கள் அப்படி போல அதனால் ஜடம் சொல்லப்படும் ஆனால் பிராணம் கடம் போல அனான்மாவாம் சட்டி முட்டி போல அனான்மாதான் பந்த மோட்சம் மனத்தின் அதீனம் விடயத்தில் ஆசக்தி உள்ள மனம் பந்தத்திற்கு ஏது விடய வாசனை விட்ட மனம் மோட்சத்திற்கு ஏதுவான் இது வேற உடன்பாடுதான் ஆனாலும் ஆத்மான ஒத்துக்கிறது ஆதாரத்தில் பந்த மோட்சம் மனத்துக்கு தான் ஆத்மா இல்லை என்ன அது பந்த மோட்சத்தை ஆத்மா அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கு அதிர்ஷ்டமா இருக்கிறது என்பது கருத்து மனமே அரிமானத்தினால அபிமானம் அரிமானத்தை விட்டா மோட்ச மனத்தின் சம்பந்தத்தாலேயே இந்திரியங்கள் ஞானத்திற்கு ஏதுவாகின்றன மன சம்பந்தம் இல்லைன்னா இந்திரியங்கள் விஷயங்களை கிரகிக்காது விஷய ஞானத்தை உண்டாகாது மனத்தின் சம்பந்தம் வேண்டி உண்டாக மாட்டேம் ஆனால் சர்வ விவகாரத்திற்கும் ஏதி மனம்தான் அது ஆன்மாவாம் என்பது விவகாரத்தில் ஏதாவது மனமா இருந்தாலும் கூட அது ஆத்மா ஆகாது அது உடன்பாடு இல்லை விவகாரம் செய்ய மனசுதான் ஆனாலும் அது மட்டும் மனசு மட்டும் செயல்படல மனதை செயல்படுத்துக்க புத்தி சக்தி வேணும் நிச்சயம் இல்லாத மனசுல ஒரு உறுதி கிடையாது சங்கல் விகல்பம் சென்னை சென்னை மாறிட்டே இருக்கும் அதனால விவகாரம் பண்றதுன்னா அது பின்னால் இருந்து கொண்டு புத்தி இருக்கு என்பது அடுத்த சொல்லுவோம் எழுபத்தி எட்டாம் பிரசங்கம் ஐந்தாவது சனிக விஞ்ஞானவாதியார்களான பௌத்தர் பௌத்தரில் சில பிரிவுகள் அதில் சனிக விஞ்ஞான அது ஒரு பிரிவு அவர்கள் சொல்றது வேந்தத்தில் கொஞ்சம் கருத்து எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் மக்கள் நம்புற மாதிரியே சொல்லியிருக்காங்க அதனாலதான் ஈடுபட்டது புத்தி மதம் அப்படிங்கற கருத்து அது கருத்தான் அவங்க சொல்றது காரணம் என்னன்னா இப்போ ஒரு கவர்ச்சியான ஒரு கொள்கை பாருங்களேன் அதாவது மனத்தின் வியாபாரம் புத்தி அது என்னமா மன வாரம் பண்ணதுன்னா புத்தி பண்ண முடியாது அதனால புத்தி தான் அது எப்படி என்று சொன்னா புத்தியின் ஆகாரமே மனமாக தோல்விகின்றதாக புத்தியினுடைய வடிவம் என்னென்ன உத்தரவு போடுதோ அதை மன செய்யும் மனம் வந்து கருவி புத்தி கர்த்தா அதனால அது தோன்றுகின்றது சனிக விஞ்ஞான ரூப புத்தியே ஆன்மாவாம் அது சென்னை சென்னை உற்பத்தி போகுது அது ஆத்மாங்கிறாங்க அதுதான் எங்க பிரச்சனை மனமன்று மனம் இல்லைன்னு சொல்றாங்க என்னை சம்பூர்ண பதார்த்தங்களும் விஞ்ஞானத்தின் ஆகாரமே எல்லா பொருள்களும் அந்த புத்தியினுடைய வடிவம் தான் அவ்விஞானம் பிரகாசுரூபமாம் ஒளிமொழிமா இருக்கிறது சனத்துக்கு சனம் அவ்விஞானம் நாசமாம் பூர்வ விஞ்ஞானத்திற்கு சமானமாக அந்நிய விஞ்ஞானம் உண்டாவதால் பூர்வ விஞ்ஞானம் நாசமாக அப்படியே மூன்றாம் விஞ்ஞானத்தின் உற்பத்தியால் இரண்டாம் விஞ்ஞான ஞானமும் நான்காம் விஞ்ஞானத்தின் உற்பத்தியால் மூன்றாம் விஞ்ஞானம் நாசமாம் இவ்வாறு நதியின் பிரவாகம் போல விஞ்ஞானதாரை உண்டாகான் என்றது அ விஞ்ஞானதாரை இருவகைத்தான் ஒன்று ஆலை விஞ்ஞானதாரை ஒரு பிரபுத்தி விஞ்ஞானதாரை அகம் அகம் என்னும் விஞ்ஞானதாரை ஆலை விஞ்ஞானதாரை அதுவே புத்தி இது கடம் இது சரீரம் என்னும் விஞ்ஞானதாரை பிரவர்த்தி விஞ்ஞானதாரி அதாவது அந்த சென்னை சென்னை உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க உற்பத்தியாக உற்பத்தி ஆகி போயிடுது முன்ன உற்பத்தியானது பின்ன உற்பத்தி சம்மந்தம் இல்லையங்கிறாங்க வேதத்துல உற்பத்தி ஆகி போகுதுன்னு சொல்லப்படுது அதனால் தொடர்புட் சொல்லுறோம் இதுதான் வித்தியாசம் தொடர்பு இல்லையங்கிறாங்க அவங்க தொடர்பு இல்லையான்னு சொன்னாக்கா அது மறுப்பு என்ன கேட்கறாங்கன்னா ஒரு கிட்ட கடை வாங்கிட்டான் கடன் வாங்கினது அவன் அப்புறம் மறுநாள் கேட்டாக்கா சொல்லுவானா அது போயிடுச்சேன் ஞாபகம் இருக்குமா இருக்காது அப்புறம் கொடுத்தவனுக்கு ஞாபகம் இருக்காது ரெண்டுமே ஞாபகம் இருக்காது சென்னை சென்னை போயிருந்தேன் விவகாரமே இருக்காது அவங்க கணக்குக்கு விவகாரம் வராது அண்ணா இங்கே வேணும் சொல்ல வேணாம்னா சென்னை சென்னை உற்பத்தி ஆனாலும் இருக்கு ஒன்று பண்ணு அது தொடர்ச்சி அங்கே பதிவாகுது உள்ளமங்கிற உருத்தியான பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்திய பற்றி போல தொடர்ந்து வந்தாலும் கூட பதிவு இருக்கு தொடர்ச்சி இருக்கு அவன் தொடர்ச்சி ஒத்துக்கிறது இல்லை அப்பவும் போயிடுவான் அப்படிங்கிறது அவங்க கருத்து இது பருவத்தி விஞ்ஞானதாரின் பேர் ஆலை விஞ்ஞானதாரர் இருக்கு ஆலை ஒடுக்கும் ஆலயம் எல்லாம் ஒடுங்க ஒடுங்கிருக்கு அர்த்தம் அதாவது நான் நான் எது விவரம் பண்றோம் நான் போனேன் நான் வந்தேன் நான் கண்டேன் நான் இருக்கு அந்த ஊர் தொடர்ந்து உண்டாகிட்டே இருக்கான் அதான் அது உற்பத்தியாக இருக்குதான் உற்பத்தி நஷ்டமான கூட தொடச்சிருந்த நான் தான் விவரம் வந்தேன் சொல்றேன் இது ஆலய விஞ்ஞானதாரன் பேர் பிரவர்த்தி விஞ்ஞானதாரை ஆலய விஞ்ஞானதாரை என்றும் பிரவருத்தி விஞ்ஞானதாரை உண்டாம் அதனால விருத்தி உண்டாகிட்டே இருக்கும் அதனாகிட்டே இருக்கும் அது ரெண்டும் உண்டு மனத்தின் சுரூபமும் பிரவிறத்தி விஞ்ஞானதாரி உள்ளது மனம் வாங்கிறது அதோடு தான் இருக்கு ஆகலின் அது ஆலய விஞ்ஞானதாரி ரூபமான புத்தியின் காரியமாம் இங்க புத்திக்கு ஆலை விஞ்ஞானதாரை மனதுக்கு பிரவிறி விஞ்ஞானதாரி வச்சுக்கிட்டாங்க அப்படி வச்சுக்கிட்டதுனால அப்புத்திய ஆன்மாவும் ஆத்மான்னு சொன்னாக்க அதுதான் பிரகாஷ் வடிவம் சொல்றாங்க ஒளி இருக்கு அதான் அறிவு இருக்கு என்று சொல்றாங்க ஆலய விஞ்ஞானதாரையில் பிரவிறத்தி விஞ்ஞானதாரையின் பாசதினத்தால் உலகாகும் நிர்விசேஷ சனிக விஞ்ஞானதாரையின் திதியே மோட்சமாம் என்று இதுதான் ஒரு கவர்ச்சியான திட்டம் அவங்களுக்கு ஆல நான் நான் நான் விவகாரம் பண்ணது அது பிரவர்த்தி விஞ்ஞான தாரையில் ஒடுக்கணும் நான் என்ற ஆளு விஞ்ஞானதாரர்களுக்கு பிரவர்த்தி விஞ்ஞான இதெல்லாம் புத்தி பாவசிந்தனம் அதான் புதிய நிச்சயிக்கிறாங்க அது புத்தி சக்தி நான் தோற்ற வழி கிடையாது அதனால அது கிடையாது கிடையாது நிச்சயம் பண்ணிட்டாங்க அந்த நிச்சயம் பண்ண பிறகு நான் நான் மட்டும் இருக்குல்லவா அதுதான் மோட்சம் அதான் இது தேவை வேற ஒடுக்கம் இல்லை இதை முன்னிச்சவங்கிறாங்க அது கவர்ச்சியான புத்தி மட்டுந்தான் ஏன்னா என்ன ஆசை பாசம் வருது அர்த்தம் இங்கே அதான் சொல்றது அவ்வளோ அதான் சொல்கிறாங்க ஆனாலும் புத்தி ஆத்மாங்கிறாங்கள அது எங்கே பொருந்தா காரணம் என்னன்னா என் புத்தி கெட்டு போய்விட்டது என் புத்தி நல்ல புத்தி என்று வாரம் அப்போ தனக்கு அண்டிமாவில் இருந்து அந்த புத்தியை பற்றி பேசுது உடைமை பொருள் ஆகிறது உடைமைப்பொருள் அது உரிய பொருளாது ஆத்மா ஆகாது என்பது கருத்து எனதுன்ற ஒரு விஷயம் வறுமையானால் தனக்கு அன்னியமா போச்சு என் புத்தி என்றதே நட எல்லாருமே நடவடிக்கைகளுக்கு நல்ல புத்தி அவனால அந்நியமாக புத்தி வழங்குதுங்க நல்லா அனைவரும் தெரியுது அவங்க விட்டுக்கறதில்லை நான் நான் என்பது ஆளுநர் தார என்றும் விஞ்ஞானதாரி நிச்சயம் இல்லாமல் உலக சிந்தனைக்கான அப்படி சொல்லு அதை விட்டுட்டு நீங்க முச்சமா வேறு கிடையாது சுருக்க முடிச்சுக்கிறாங்க இவர் கவர்ச்சியான திட்டம் அதனால நிர்விசேஷ சனிக்கை விஞ்ஞானதாரியின் சிதியே மோட்சம் என்று இவ்வாறு புத்தியையே சனிக்கை விஞ்ஞானமாகவும் சுயபிரகாச ரூபமாகவும் அதையும் அறிவுடையதாகவும் கற்பனை செய்து அதனே ஆன்மா என்பார் இப்படி ஒரு குறைந்தபட்ச திட்டம் இது அவங்க செய்கிறது மக்களவை காட்சிப்பட திட்டம் ஆனால் இது நடைமுறையில் ஒத்து வரதில்லை ஏன்னு சொன்னால் என் புத்தின்னு எப்போ வந்ததோ தனக்கு அனிமா போச்சு அப்ப புத்தி கனம ஒன் ஒன்று இருக்கத்தான் அது அறிவடிமா இருக்கு என் புத்தி கெட்டுப்போச்சி என் புத்தி மந்தம் போல யாருக்கும் இருக்காது என் விதி உயர்வு இப்படி உழவுத்தாடு சொல்லக்கூடிய அளவில் அன்னியமாவும் சொல்றது அது எது அதுதான் ஆத்மா என்பது அடுத்த பட்சம் ஆகவே அவர்களுடைய நிச்சயம் விசாரத்துக்கு நிற்காது அப்படிங்கற கருத்து பிரசங்கம் ஆறாவது பூர்வ யாம்சையின் வார்த்திகக்காரப்பட்ட பூர்வம்சா ஜெயமினியினால ஏற்படுத்தப்பட்டது கர்மகாண்டம் அதுக்கு வார்த்திகம் விரிவில் பண்ணவர் மின்னலை போன்ற சனிக்க ரூபம் ஆன்மாவன்று ஆன்மா ஸ்திர ஸ்வரூபம் இது மறுப்பு சென்னை சென்னே போல மின்னல் மாதிரி விட்டுக்கிட்டு போகுது அது எப்படி ஆத்மாவும் ஆத்மா ஸ்திர ரூபம் எப்போ நிலையா இருந்தாலும் ஆத்மா சொல்லலாம் என்பது பச்சம் அது மட்டுமல்ல ஜடரூபமும் இருக்கும் ஜடத்தன்மை நிதிரை பண்ணினேன் என்பதால் ஒண்ணு திரும்ப ஆன்மா ஜடரூபமாம் ஆயினும் விழித்தவுடன் உண்டாகின்றது ஸ்மிருதி அண்ணக ஏற்கனவே கண்ட ஒரு வசுவனுடைய ஞானம் சம்ஸ்காரமாகி அதிர்ந்து இல்லாத எண்ணத்துக்கு ஸ்மிருதி பெயர் சம்ஸ்கார ஜன்ய ஞான ஸ்மிருதி அதனால உண்டாகின்றது அங்கே அஞ்ஞாதத்தின் ஸ்மிருதி உண்டாக மாட்டார் அஞ்ஞாதம்னா அறியப்படாத விஷயம் சிறுதி வராது எது நாம் அறிஞ்சிருக்கோமோ அதுதான் ஸ்மிருதியா வருமான இவர் கேட்காத பார்க்காத இருக்கணும் பார்த்திருக்கணும் கேட்டிருக்கணும் அறிந்திருக்கணும் அப்போ ஸ்மிருதி ஆகும் சம்ஸ்காரமாகும் சம்ஸ்காரமான எப்போது வெளிப்படுதோ அப்போ ஸ்மிருதி அதனால ஸ்மிருதிக்கு ஏதுவாக சுளுத்தியிலும் ஞானம் உண்டு ஏன்னா ஒன்றும் தெரியவில்லை சும்மா சுங்கினேங்கிற ஞானம் வருது அல்லவா அந்த ஞான சம்ஸ்கிட்ட அவன் வெளியே சொல்றான்னுடைய அந்த அறியப்படலைன்னு சொல்ல முடியாது அந்த ஞானம் ஆத்மாவின் ஸ்வரூபமாகவே இருக்கின்றது அது ஆத்மாவின் வடிவம் அது அப்படிங்கிறார் இப்படி ஜனரூபமாகவும் ஞானரூபமாகவும் எடுத்தலால் ஆன்மா மின்மினி போல பிரகாச அப்பிரகாச ரூபமாக என்பார் அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிடைக்குது மின்மினி பூச்சி மின்மினி பூச்சி பார்த்துருப்பீங்கன்னு மின்னணும் ஒரு பக்கம் தெரியாது பின்பக்கம் மின்னிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் தெரியாது அப்படி போல ஆத்மாவானது சுடுத்துல ஒன்றும் தெரியவில்லை தெரியவில்லை ஜடத்தன்மை அனுபவம் அப்படி ஒரு பட்சம் அப்பிரகாச ரூபம் அதுக்கு பிரகாசம் பிரகாசம் அப்புறம் கலந்து இப்படி பிரகாச அப்பிரகாச ரூபமாய் ஆனந்தமய கோஷமா இது ஆனந்தமய கோஷம் சொல்லப்படுகிற வேறு கிடையாது இதனால என்னென்ன சுழித்தேதனத்தில் ஆபாசி அஞ்ஞானமே ஆனந்தமய கோஷம் என்பார் சுளுத்தில அங்கே அனுபவிக்கிறது ஆபாசி அஞ்ஞானம்தான் ஆனந்தமய கோஷம் அதுதான் அதாவது ஆனந்தமய கோஷம் சொன்னா ஆத்மாவினுடைய ஆனந்தம் விஷயங்கள்ல நாம் அனுவிக்கிறோம் வேறு இல்லை என்று வேதாந்தத்தில் சொல்லும் கூட அஞ்ஞான காலத்தில் சாமானிய மக்களுக்கு பிடிபடுறதில்லை பிடிபடா மறைக்கிறது அதுதான் கோஷம் ஆனந்தத்தை உண்மையான ஆனந்தத்தை கண்டு சொல்லாமல் மறைக்கக்கூடியது அது ஆனந்தமை கோஷம் அப்படி ஆனந்தமை கோஷ இவங்க ஆத்மான்னு சொல்றாங்க அங்கே ஆபாசம்ல பிரகாசரூபம் தான் அஞ்ஞானம் அப்பிரகாசரூபம் அஞ்ஞானம் இருக்கு பிரகாசம் இருக்கு இதனால் பட்டருடைய மதத்தில் அந்தமை கோஷமே ஆன்மாவாம் என்று சொல்கிறார்கள் ஆகவே இது வேந்தத்துக்கு உடன்பாடு இல்லை அதை இதை மறுக்கிறாங்க இதுக்கு அப்புறம் ஏழாவது எனக்கு சூன்யவாதிய மறுக்க இந்த பஞ்சகோஷங்கள்ல ஏதாவது என்று ஆத்மா என்று நிர்ணயம் பண்றாங்க கேவல் நிலையத்தில் மற்ற கோஷங்களில் ஏதாவது ஒன்றை ஆத்மா என்று நிர்ணயம் அதை சொல்லி மறுக்கிறது வேதாந்தி அதனால ரெண்டு பார்த்தாச்சு தோல சரியுமே அண்ணம அண்ணமோசம் தான் ஆத்மா என்றதும் அதற்கு அடுத்தபடியாக இந்திரியங்கள் ஆத்மா என்றும் சொல்லப்பட்டன அதன் மூன்றாவது இரணி கற்பா உபாசகர்கள் பிராணி ஆத்மான்னு சொன்னார்கள் இப்போது நாலாவது பிராணன் ஜடம் என்று சொல்லி அதை மறுக்கிறாங்க ஒரு ஐந்தாவது பார்க்கணும் சூரியவாதிலான பக்தர்கள் எண்பதாவது பிரசங்கத்தில் முன் பட்டர் மதத்தின் வார்த்தைகள் என்ன பட்டவர் சொன்னார் பூர்வம் செய்ய வார்த்தைகம் பண்ணுறவர் மின்மெணி பூச்சி போல ஆத்மா ஜடமாகவும் சேவனாகவும் இருக்குன்னு சொன்னார் அப்போ ரெண்டு கூடுபாடு ரெண்டு பிரிவு இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு பிரிவை இருக்கிறதுன்னு அங்கீகாரம் பண்ணிக்கிட்டாக்க அது பொருள் அல்ல வித்தை அதாவது சுண்ணம் என்று வாதம் பண்ணுறாங்க அது வாரம் தான் போ நடக்குது ஏழாவது சூன்யவாதியிலான பௌத்தர் ஏகமான ஆன்மாவை பிரகாசமாகவும் அப்பிரகாசமாகவும் சொல்லக்கூடாது ஆத்மா இங்கே நிறைந்திருக்கு பிரகாசம் இருக்கு அப்பிரகாசம் இருந்து சொல்லப்படாது அப்படி சொல்ல எப்படின்னு சொல்றதுன்னு சொன்னேன் மின்மீனுடைய ஒரு கூறு பிரகாசரூபம் மற்றொரு கூறு அப்பிரகாசரபம் சொல்றீங்க சரி அதே போல கூறுபாடு இல்லாத ஆன்மாவின் கண்ணே உபயோரூபம் சொல்லுதல் அசங்கம் அசங்கதம் நாங்கள் சொல்கிறோம் ரெண்டு கூறு சொல்லப்படாது கூறுபாடு இல்லாத ஆத்மா அப்போ எங்கள் ஆத்மா எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்க நீங்கள் சொல்றதை மறுக்கிறதுனால எங்கள் ஆத்மா சித்திக்குதுங்கிறார் எப்படி மறுக்கிறாங்க உபயோரூப சித்தியன்னு போட்டுட்டு ஆன்மாவை கூர்வாழ் உடையதாக ஒப்ப வேண்டும் ரெண்டு நிலைக்குழு சொன்னாக்க அப்போ கூறுபாடுதான் ஒத்துக்க ஒத்துக்கணும் சரி நாங்களும் ஒத்துக்கலன்னு சொல்றாங்க ஊறுபாடுடைய பதார்த்தங்களான கடாதிகள் உற்பத்தி நாசம் ஊறுபாடு பிரிவு நாசமுடையதுதான் போல கடாதிகள் போல கடாதி என்ன பண்ணதுன்னா ஒரு கடன் செய்யணும்னா அடியில ஒரு பாகம் செஞ்சு மேலே ஒரு ஒட்ட வைப்பாங்க அதான் கடன் எல்லாமே அப்படித்தான் இல்லைன்னா ரெண்டு பேரும் இப்ப பிளாஸ்டிக் பாருங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் இட ஒட்டியிருக்கு அந்த கால மனு செடையெல்லாம் இப்படி ஒட்டியிருக்கும் பித்தளை பாத்திரம்லாம் இப்படிதான் ஓட்டியிருக்க அடிபாகம் கபாலம்னு பேரு அது மேலே வந்து போயிருக்கும் அது பள்ளி எடுத்து ஒட்டி வைப்பாங்க பித்தளை பாத்திரங்கள்லாம் ரெண்டு பா ரெண்டு பாகம் சொன்னாக்க அப்ப கடாது போல அது உபயோகமாகிறது ரெண்டு அப்படியே ஆன்மாவும் கூர்வாவுடையதாகவே உற்பத்தி நாசமுடையதாக ஒப்ப வேண்டும் அப்போ உற்பத்தி நாசமுடையதாக சித்திக்கிறது எப்படி கடங்களை உற்பத்தி ஆகுவோ அப்படி போல ஆத்மா உற்பத்தி ஆகுறதுன்னு வச்சுக்கணும் அப்படியே வச்சுக்கிட்டாலும் கூட உற்பத்தி நாசமுடிய பதார்த்தம் உற்பத்திக்கு முன்னும் நாசத்திற்கு பின்னும் அசத்தம் சொல்றது நாமரூபத்துக்கு உற்பத்திக்கு முந்தி நாசத்துக்கு பிந்தி இல்லேன்னு சொல்றோம் இவங்க அப்படி ஆத்மாவே சொல்றாங்க அப்படியே மாத்திக்கிட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க உற்பத்திக்கு முந்தி நாசத்துக்கு பிந்தி அந்த காரியம் இருக்குது இல்லை இப்ப இடையில இருக்கின்ற இருந்தாலும் இந்தியா தான் சொல்ற மாதிரியே அவங்க சொல்றாங்க இதுக்கு என்ன வித்தியாசம் நாம் வந்து நான் ஒரு பிரபஞ்சத்துக்கு அவங்க ஆத்மாவுக்கு சொல்றாங்க இதே வித்தியாசம் அதனால நாசத்துக்கு பின்னும் அசத்தம் யாது ஆதி அந்தத்தில் அசத்தாமோ அது மத்தியிலும் சத்தாக மாட்டாது இது முன்னும் பின்னும் இல்லாத இட இல்லாதான் என்பது கருத்து உடல்பாடுதான் அதில் ஆன்மா அசத்து ரூபாம் இப்ப என்ன சொல்றாங்க முன்னே இல்ல இந்த ஆத்மாவானது முன்னேயும் இல்லை பின்னேயும் இல்லை இடையில தோற்று வந்து அப்போதும் அசத்து தான் கடாதிகள் போல அப்படியே ஆன்மாவிற்கு வேறான சம்பூர்ண பதார்த்தங்களும் நாசம் உடையனவும் எல்லா பதார்த்தும் உற்பத்தி ஆசோடையதுதான் அசரூபம் அசத்துமாக்களான வஸ்துக்களும் அசரூவமே ஆவதால் என்பார் அதனால சூன்யம் சூன்யம் அசத்து இல்லாதது அர்த்தம் துச்சத்துருபத்து முற்றிலும் இல்லாத ஒரு பொருள் அதுதான் ஆத்மாவா இது சூன்யவாதிகளான மாத்மீக பௌத்தருடைய மதம் அவர்களும் அஞானரூபமான ஆனந்தமய கோஷத்தை பிரதிபாதனம் செய்தனர் சொல்லப்பட்ட அந்த பட்டருடைய மதத்தை ஒட்டியே இவங்க வாதம் பண்றாங்க அவங்க இருக்குங்கிறார்கள் இதே வித்தியாசம் மி மினி பூச்சி போல திசா கொடுத்த அப்ப ரெண்டு பாகம் ஆகுதுல ரெண்டு பாகம் ஏதாவது ஆகும் எல்லாம் போல உற்பத்தி உடையது உடையது அது உற்பத்தி முந்தியும் இல்லை பிந்தியும் இல்லை இடையில இருக்கு இடையில இருந்தாலும் இல்லாமல் அர்த்தம் அதனால ஆத்மாவும் தகவல பதார்த்தங்களும் இடைக்கால சொல்றதுனால அது இல்லை இப்ப இப்போ இருக்கு முந்தியும் இல்லை புந்தியும் இல்லாததுனால இடம் இருக்கு இடம் இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்றது அதனால ஆத்மா சூன்யம் சித்திக்குது அப்படிங்கிறோம் இது என்ன காரணம் அப்படின்னா நாம சொல்றதே மாச்சி சொல்றோம் அவ்வளவுதான் ஆத்மாவுக்கு சொல்லலை நாம பிரபஞ்சமாக மாய மாயாகாரி சொல்றோம் ஆத்மா சொல் சங்கரரும் நயரும்பம் மறுக்கிறாங்க புத்த மதத்தை சூரியரூபம் கிடையாது ஆன்மாவை சூரியரூபமாக ஒப்புவானோ அவனை நீ சூன்ய ரூபத்தை அனுபவித்தனையா அல்லது இல்லையா என்று வினவுவான் அப்படி கேட்கும்போது சூன்யத்தை அனுபவிக்கின்ற பதில் வறுமையானால் அப்போ சூன்யம் இல்லை என்று சித்திக்கிறது நீ சூன்யம் ஒன்று அனுபவத்துக்கு தெரியலை சூன்யம் இல்லைன்னு ஆச்சு சூன்யத்தை அனுபவித்தேன் எனேன் யாவன் சூன்யத்தை அனுபவித்தனானோ ஆன்மா சூன்யத்தினும் விளச்சணம் என்று சித்தித்தது ஆமா ஆமா சூன்யத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா பார்த்தவன் வேறு சூன்யத்துக்கு அனிமா இருக்கான்னு அர்த்தம் சூன்யம் வேறு இவன் வேற போயிட்டான் அதோட சூன்யம்ங்கிற ஒரு பொருளை பார்த்த இவன் அறிவுடையவனா இருக்கான்னு அர்த்தம் இவன் அறிவு இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டான் அதனால தெரிய முடியுமா அதனால விளச்சணம்னா வேற இருக்கிறான்னு அர்த்தம் ஆகலின் சூன்யத்தின் விளச்சணமாய் ஆன்மா உள்ளது அதன் கண் மனத்தின் செய்யோகத்தால் இவங்க சொல்றது இப்போ மனத்தின் செய்யோகத்தால் ஞானம் உண்டாகின்றது ஆனா ஆத்மாவுக்கு ஞானம் ஒத்துக்கிறது இல்லை மனதில் சேர்க்கை வரும்போது ஆத்மாவுக்கு ஞானம் குணத்தினால் ஆன்மா சேதனம் என்று சொல்லப்படும் சேதனோட வாஸ்துக்கு சேதனம் கிடைத்தே கிடையாது செயற்கையினால வர்றது அப்புறம் சொரூபமாக ஆன்மா ஜனம்தான் அப்படியே சுகம் துக்கம் இச்சை துவேஷம் பிரயத்தனம் தர்மம் அதர்மம் முதலிய குணங்கள் ஆன்மாவின் கண் உண்டு என்பர் அவர்கள் மதத்திலும் ஆனந்தமய கோஷமே ஆன்மாவான் விஞ்ஞானமய கோஷத்தில் உள்ள புத்தியை ஆன்மாவின் ஆத்மாவுக்கு மன சம்பந்தத்தினாலே ஞான உண்டாத வாசமாக ஆத்மா ஜடமே ஆத்மாவுக்கு குண சம்பந்தம் தான் என்பது அவன் வேதாந்தத்தில் ஆத்மா வேறு ஞானம் வேற ஆத்மா ஞான வடிவுமே என்பது என் கருத்து என்னை ஆனந்தமயத்தில் மயகோசத்தில் சேதனம் கூடமா இருப்பதால் கூட மறைந்திருக்கிறதுனால அது விவேகமின்மையருக்கு விளங்காது அதனால் பிரபாகரனும் நையாகியரும் ஆன்மாவை சுளுத்தியல் ஞானமின்மையதாக ஒப்பிச் சொருவமாக இடம் என்பவர் இதனால் ஆனந்தமய கோஷத்திலேயே அவர்களுக்கு ஆன்மபிராந்தி இருக்கின்றது மயக்கம் நித்திய ஞானத்தை ஜீவனிடத்தை ஒப்பவில்லை எப்போதுமே ஞான வடிமா இருக்க ஒத்துக்கிறது அனித்திய ஞானத்தை ஒப்பினர் இவ் அனித்திய ஞானம் சித்தாந்தத்தில் அந்த கண்ண விருத்தியாக புத்திரமா அந்த கண்ணத்த பொருந்தாது என்பது யாதம் அவர்கள் மதமும் நன்றன்று என்னை ஞானத்திற்கு வேறான கடாதி ஜட வத்துக்கள் அனுத்தியங்களாம் அப்படியே ஆன்மாவும் ஞானரூபம் அன்று எனில் கடாதிகளை போல ஜடமாவதால் அனுத்தியமாம் சொல்லக்கூடாது ஆகவே மோட்ச சாதனை